வாழ்க வளமுடன் நல்லவர்களுடன் பழகும் போது பிறரை ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம் தீயவர்களுடன் பழகும் பிறரிடம் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம் என்ற முத்தாய்ப்பான செய்தியை கூறி இன்றைய தகவல் துளியை பார்ப்போம் ஒரு ஊரில் கோபி தன் தாய் தந்தையுடன் வசித்து வந்தான் அப்போது அவன் வீட்டின் முன் மூன்று நபர்கள் வந்து உள்ளே வரலாமா என்று கேட்டார்கள் கோபியின் அவர்கள் மூவரையும் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்தார் ஐயா நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது யாராவது ஒருவர் தான் வர முடியும் என்றார்கள் அப்படியா நீங்கள் யார் என்றார் அப்பா என் பெயர் பணம் இவர் பெயர் வெற்றி இவர் பெயர் அன்பு எங்கள் மூவரில் ஒருவர் தான் ஒரு வீட்டிற்குள் செல்ல முடியும் எங்கள் மூவரில் உங்களுக்கு யார் வேண்டுமோ அவரை மட்டும் நீங்கள் அழைத்துக் என்றார் பணத்திற்கு அதிபதி கோவையின் தந்தை உடனே நாம் வெற்றியை அழைக்கலாம் நாம் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றியும் அடையலாம் அதனால் நாம் வெற்றியை அழைக்கலாம் என்றார் ஆனால் கோபியோ அப்பா பணத்தையே உள்ளே அழைக்கலாம் நம்மிடம் பணம் சேர்ந்து விட்டால் வெற்றி உட்பட எல்லாவற்றையும் நாம் வாங்கிவிடலாம் அதனால் வெற்றியையே அழைக்கலாம் என்றார் உடனே அம்மா வேண்டாம் வேண்டாம் அன்பையே அழைக்கலாம் அன்புதான் நமக்கு மிக அவசியம் அதனால் அன்பையே நாம் நம் வீட்டிற்குள் அழைக்கலாம் என்றார் உடனே மூவரும் ஒன்றாக சேர்ந்து அன்பு உள்ளே வரட்டும் என்று அன்புடன் அழைத்தனர் உடனே அன்பு உள்ளே வர அவரை வெற்றியும் பணமும் கூடவே உள்ளே நுழைந்தனர் உடனே கோபியின் அம்மா அன்பை மட்டும்தானே நாங்கள் உள்ளே அழைத்தோம் என்றார் அன்பு சொன்னார் நீங்கள் பணத்தையோ வெற்றியையோ அழைத்து மற்ற இருவரும் வெளியே நின்றிருப்போம் ஆனால் அன்பான எண்ணெய் வரச் சொன்னதால் நாங்கள் மூவரும் ஒன்றாக உள்ளே வந்துவிட்டோம் நான் இருக்கும் இடத்தில்தான் பணமும் வெற்றியும் இருக்கும் ஆகவே நாங்கள் மூவரும் உள்ளே வந்தோம் என்று அன்புள்ளம் என்று கூறினார் அன்புள்ளம் இருந்தால் நாம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பே சிவம் அன்பே with G இதையே வள்ளுவர் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்கிறார் அதாவது ஒருவரிடம் உள்ள அன்பினை பிறர் அறியாமல் அடைத்து வைக்க முடியாது அன்புடையாருக்கு துன்பம் ஏற்பட்டால் நம்மை அறியாமல் அந்த அன்பானது வெளிப்படும் சிறு கண்ணீரே நம் அன்பை தெரியப்படுத்திவிடும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் அன்பை மற்றவருக்கு குறைவில்லாமல் தர வேண்டும் அனைவருடனும் அன்புடன் பழக வேண்டும் என்ற பழமொழி நாம் அனைவரிடமும் அன்பு செலுத்துவோம் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் நம் வீடு அன்பினாலும் உணர்வுகளாலும் கட்டப்பட்ட மாளிகை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் முத்துக்குமர சுவாமி